प्रपन्न कृष्णाय उत्तम ம் பிர பாரிஜாத்தய தோத்தவேத்தைக்கணா நம உத்திய भगवान श्री कृष्णर சாஸ்திரத்தினுடைய சாரத்தை இங்கே சுருக்கமாக உபதேசம் பண்ணுறார் பதினாறாவது ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணினார் ரெண்டு புருஷன் இந்த உலகத்தில் இருக்கிறான் அப்படின்னு ஆரம்பித்தார் க்ஷர புருஷன் சொன்னார் ஆக தோற்றத்தில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய எல்லா வஸ்துக்களும் கஷர புருஷன் என்றும் சொன்னார் இந்த கூட்டஸ்தன் அக்ஷரம்ங்கிறது மாயா சக்தியையும் குறிக்கும் இந்த அறியாமைங்கிற உபாதியில் இருக்கிற ஜீவாத்மாவையும் குறிக்கும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இது எல்லாமே உபாதி சகிதம் ஆக உபாதியோடு இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஆஹ அக்ஷர புருஷன நம்ம ஜீவாத்மாவாகவும் சொல்லலாம் ஈஸ்வரனாகவும் சொல்லலாம் ஆஹ மாயா சகிதம் பிரம்ம ஆஹ அக்ஷர புருஷன் ஆ க்ஷரம்னு சொன்னால் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் க்ஷரம் என்ற சொல்லால் அதாவது ஜட பொருள்கள் எல்லாம் க்ஷரம் என்றும் சேதன பொருள்னு சொல்ல மாட்டோம் இந்த தோற்றத்துக்கு வராத ஜடமாக இருக்கக்கூடிய மாயாசக்தி அதில் சைதன்ய சம்பந்தம் இருக்கிறதுனால பொருள் ஜீவாத்மா ஈஸ்வரன் எல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே இதற்கு மேலாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுத்த சைத்தன்யம் நிருபாதிக சைத்தன்யம் நெர்விசேஷ சைத்தன்யத்தை சொல்கிறார் ஆ நம்ம அர்த்தத்தை சரியாக கவனிச்சுக்கணும் க்ஷரம் அக்ஷரம் அக்ஷரம்னு சொல்கிற போது அது மாயாசக்தியையும் குறிக்கும் அறியாமையோடு கூடியிருக்கிற ஜீவாத்மாவையும் குறிக்கும் மாயாசக்தியோடு கூடியிருக்கிற ஈஸ்வரனையும் அது குறிக்கும் அப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு அது இடம் கொடுக்கறது ஆகவே அதை மாயாசக்தி என்றே சொல்பவர்களும் உண்டு சுத்த சைதன்யத்தை நேரடியாக உபதேசம் பண்ணுவதற்காக இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுகிறார் உத்தம புருஷ ஸ்துவன்யா அந்யா உத்தம புருஷா அஸ்தி அஸ்தின்னு சப்ளை பண்ணிக்கணும் இதற்கு வேறாக ஆக இந்த கஷர புருஷனுக்கும் அக்ஷர புருஷனுக்கும் வேறாக உயர்ந்த புருஷன் சுத்த சைத்தன்யம் நெர்விசேஷைத்தியம் நிருபாதிக சைத்தன்யம் மாயாரஹிதைத்தியம் அந்த தூய உணர்வு மாயையின் கலப்பற்ற தூய உணர்வு மாயை அறியாமையோடு கலப்புடைய உணர்வைத்தான் அக்ஷர புருஷன் சொன்னோம் கஷர புருஷன்லையும் அது இருக்கு இருந்தாலும் மிகவும் வெளிப்படாத நிலையில் இருக்குது ஜட பொருள்களில் ஆஹா சேதன வஸ்து अचेतन வஸ்து எல்லா வஸ்துக்கள்லையும் அது வியாபித்திருந்தாலும் சேத்தனம் தனிப்பட்டது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆக அந்நகா புருஷா வேறு உத்தம புருஷன் இருக்கிறான் அந்யஹா அப்படின்னா முற்றிலும் வேறானு அர்த்தம் அத்தியந்த விலட்சணா அந்நகா அந்த சுத்த சைதன்யம் அவருக்கு தான் பேரு பரமாத்மாச்ச அசௌ ஆத்மா மேலான ஆத் பரமச்சனர்த்தம் இந்த க்ஷர அக்ஷரங்களை கடந்த தேகாதிபய அவித்யாத்மிய உடம்பு முதலான அறியாமையினால் உருவாக்கப்பட்ட ஆத்ம வஸ்துக்களுக்கெல்லாம் வேளான பஞ்சகோஷ விலட்சணா அவஸ்தாத்ரய விலட்சணா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அந்த ஆத்மா பரமஸ்ச்சோ ஆத்மாச்சர்வூதானாம் பிரத்திய்சேத்தன எல்லா ஷரீரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரத்திய சைதன்யம் அந்த ஆத்ம தத்துவம் என்று உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பெரியோர்களால் உதாகரித்து சாஸ்திரங்களிலிருந்து உதாகரித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் கஷரபுருஷன் அக்ஷர புருஷன் புருஷோத்தமன் இதை தான் சொல்ல போகிறோம் உத்தம புருஷாங்கிறது ரீ அரேஞ்ச் பண்ணி புருஷோத்தமான்னு சொல்ல போகிறோம் அந்த பிரம்மனை பற்றி சொல்லுகிறார் யா லோகத்யம் ஆவிசிய பிபர்த்தி யா அவ ஈஸ்வர லோகத்யம் ஆவிசிய பிபர்த்தி சா அந்ய உத்தமாக புருஷ பரமாத்மா இத்வத் ததா ததா உதாக்ரியத்தே அவ்வப்பொழுது அவர்களால் உதாகரிக்கப்படுகிறது மேற்கோள் காட்டப்படுகிறது சாஸ்திரங்களிலிருந்து எந்த ஈஸ்வரன் அழியாத ஈஸ்வரன் இந்த இடத்துல தூய உணர்வு நிர்விசேஷன்யம் இந்த மூன்று உலகங்களையும் லோகத்ரயம் ஆவிஷிய மூன்று அவஸ்தைகளையும் மூன்று லோகங்களையும் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என்று சொல்லக்கூடிய லோகங்களையும் அல்லது விழிப்பு நிலையிலே ச சம்பந்தப்பட்டிருக்கிற சரீரம் ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரணசரீரம் லோகசப்தத்துக்கு ஷரீரம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆவிஷ்ய ஆவிஷ்யன்னா அவற்றிலே கொண்டிருக்கிறது விபர்த்தி மூன்று உலகங்களையும் வியாபித்து தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஈஸ்வரன் புருஷோத்தமன் என்று சொல்லப்படுகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இதற்கு முதல் ஸ்லோகத்தில் க்ஷர புருஷனும் அக்ஷர புருஷனும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் இங்கு புருஷோத்தமன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆக க்ஷர புருஷ சப்தத்துக்கும் அக்ஷர புருஷ சப்தத்துக்கும் புருஷோத்தம சப்தத்துக்கும் சரியாக நாம் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படுகின்ற இந்த நாமரூப கர்மாத்மகமான பிரபஞ்சம் க்ஷரம் மாயாசக்தியையும் அந்த மாயாசக்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சைதன்யத்தையும் அக்ஷரம் என்றும் இவற்றில் தொடர்பே இல்லாத இவைகளுக்கு அப்பாற்பட்ட இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற நிர்விசேஷ அதாவது எந்த விதமான கலப்பு மற்ற தூய உணர்வு பியூர் கான்சியஸ்னஸ் அதை புருஷோத்தமன் என்றும் சாஸ்திரம் உபதேசித்திருக்கிறது என்று இந்த இரண்டு ஸ்லோகங்களிலே பகவான் நமக்கு உபதேசித்து அருளியிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை நாளை படிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேணி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள்